إن فِى خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافِ اللَّيْلِ وَالنَّهَارِ لَآيَاتٍ لِّأُولِى الْأَلْبَابِ الَّذِينَ يَذْكُرُونَ اللَّهَ قِيَامًا وَقُعُودًا وَعَلَى جُنُوبِهِمْ وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ رَبَّنَا مَا خَلَقْتَ هَذَا بَاطِلًا سُبْحَانَكَ فَقِنَا عَذَابَ النَّارِ سُبْحَانَ اللَّهِ الْعَظِيمِ அல்லாஹுவின் நல்லே அன்பு சகோதரர்களே பயந்து ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் வசியத்தையும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹக்கு மனித சமூகத்தின் வெற்றியை மனித சமூகத்தின் ஈருலக வாழ்வின் வெற்றியை தகுவா என்று சொல்லக்கூடிய ஒன்றின் மீதுதான் அல்லா அமைத்து வைத்திருக்கிறார் குரான் மிகவும் அழகாக இதை பல இடங்களில் பல வகையில் பல சம்பவங்களை உதாரணமாக காட்டி எங்களுக்கு வாழ்வதில் தான் உங்களுக்கு வெற்றியும் விமர்சனமும் இருக்கிறது என்பதை நிகழாக குரான் காட்டுகிறது அல்லாஹால சொல்லுகிறான் இந்த கிரமசம் இந்த அல்லாஹும் உங்களில் இருக்கக்கூடிய சங்கையானவர்கள் பிறரை நாங்கள் மதிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் மதிப்பு மதிக்கிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவுடைய பார்வையில் மதிப்புரியவர்கள் அல்லாஹுடைய பார்வையில் தங்கைப்படுத்தப்படக்கூடியவர்கள் அல்லாவுடைய பார்வையில் கனவான்கள் யார் சொன்னால் அசப்பாக்கும் உங்களே இருக்கக்கூடிய தக்குவாதாரிகள் ஒவ்வொரு மனிதனும் கொண்டு வர வேண்டிய ஒன்றுதான் என்னுடைய ரம்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய ரம்பு என்னை என்னுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்னுடைய ரம்புக்கு நான் இதை சிந்திக்கிறேன் அது தெரியும் உங்களுடைய சொற்களை உங்களுடைய வார்த்தைகளை ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் உங்களுடைய காதல நீங்க ஊழலாம் அல்லது ஒரு பஜார்ல போனால் எடுத்துக்க போற எல்லாரும் யாருக்கும் கேட்கவில்லை அல்லா சொல்லுகிறான் இவைகளும் எனக்கு தெரியும் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் காலி கேட்கறது உள்ளம் எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறது உள்ளத்தில் என்னமோ ஊசலாடி அல்லா சொல்லுகிறான் உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது என்ன ஊசலாடுகிறதோ அதுவும் எனக்கு தெரியும் அதையும் நான் அறிந்தவராகத்தான் இருக்கிறேன் நீசிப்பதற்கும் ஒன்றை பற்றி சிந்திப்பதற்கும் ஒன்றை நாடுவதற்கும் அல்லா சொல்லுகிறான் என்னுடைய நாட்கள் உங்களால் நாடவும் முடியாது அல்லாவுடைய நாட்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாமல் அல்லாவுடைய முடியாது நீங்கள் செய்வதற்கு மட்டுமல்ல ஒன்றை நாடுவதற்கும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பக்கம் நீங்கள் தேவைப்பட்ட மக்களாக கொண்டு இதை கொண்டு வரும் உள்ள அல்லாஹுடைய அச்சம் பகுவா பயபக்தி உங்களுடைய பயந்து கொள்ளுங்கள் ஒரே ஆத்மாவிலிருந்து அல்லாஹ் படைத்தார் நீங்க அனைவரும் குழந்தைகள் படைக்கப்பட்டவர்கள் இஸ்லாமிய சகோதரத்தை தெரியாமல் தகுவாவை கொண்டு நசீஹத்தும் தகுவாவை கொண்டு உபதேசமும் குரான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அதனால யூசுப் அலகி சலாஹ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குரான் அப்படியே சுட்டிக்காட்டு ஒரே ஒரு நபீனுடைய சொல்லுகிறான் சம்பவங்களை சொல்லக்கூடிய அல்வா நபிமாருடைய சம்பவங்களை சொல்லக்கூடிய அல்வா நபிமாருடைய சம்பவங்களை குரானில் சம்பவத்தை சொல்வதற்கு முன்னால் சருத்திரங்களிலே மிகவும் அழகான ஒரு சருத்திரத்தை ஒரு சம்பவத்தை நாங்கள் உங்களுக்கு இப்போது சொல்லப் போகிறோம் எப்படிப்பட்ட சம்பவம் அந்த சம்பவத்தில் பலர் இருக்கிறது எப்படி அநியாயம் செய்தவர்களை மன்னிக்க வேண்டும் குடும்பமாக வாழ்கொழ்தின் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் தப்பிக்கரையில சண்டை சச்சரங்கள் வரத்தான் செய்யும் ஒரு சகப்பன் தன்னுடைய குழந்தைகளை எப்படி பராமரிக்க வேண்டும் தவறு செய்துவிட்டு வந்த குழந்தையை ஒரு சகப்பன் எப்படி அரவணைக்க வேண்டும் சுகானமா வாயடக்கம் எப்படி புத்தி பேசுவவர்கள் மடையர்கள் பேசிவிட்டு சிந்திப்பார்கள் அங்கு இஸ்லாமிய சகோதரங்களை தெரியாமல் அசல் மிகவும் அழகான ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தில் ஒரு கட்டத்தில் அல்லா சொல்லுகிறார் ஒரு மீண்ட சம்பவம் சம்பவம் மிகவும் வரலாக சுட்டிக்காட்டக்கூடிய உதாரணம் அன்புரிய சகோதரர்களே அந்த சகோதரர்கள் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அலிம் அவர்களை இனம் காணுகிறார்கள் நாங்கள் தள்ளிவிட்டோமோ அந்த அவருதான் இப்பொழுது நாட்டினுடைய பைனான்சியல் அதாவது நிதியமைச்சராக இருக்கிறார் என்பதை இனம் கண்டுகொண்ட சந்தர்ப்பத்தில் அந்த சகோதரர்கள் கேட்டார்கள் நீங்க நாங்களோ உங்களை கிளத்தில் தள்ளிவிட்டோம் நாங்கள் கொண்ட உங்களை பால் கிளத்துல தள்ளினோம் மனித சஞ்ச மனித மனித கோடிகள் தொடர்ந்தாலத்தில் நீங்கள் அழைத்து போக வேண்டும் நினைத்தோம் முடிஞ்சு நாங்கள் நினைத்தோம் இதற்கு பிறகு எங்களுடைய சகோதரர் யூசுஃபை பற்றி யாரும் கலைக்க மாட்டார்கள் என்பதாக நினைத்தோம் ஆனால் நீங்க பார்த்தா ஆட்சி செய்வீங்க நீங்க பார்த்தா நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கிறீங்க எப்படி அடைந்து கொண்டீங்க இது என்ன ரகசியம் நான் வெற்றிக்கு என்ன வழி காரணம் விழா முயற்சி அவர் சொல்லுவார் எங்க பாப்பாவுடைய முயற்சி அவங்க ரெண்டு பேரும் என்ன படிக்க படியாக புஷ்பளித்திராமத்திய பாடசாலை பிரின்சிபல் ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்த ஒரு மாணவத்தை கேட்டு அவர் பலனையும் சொல்லுவார் ஒரு பிசினஸ் மேன் ஒரு வியாபாரி அவர்களை இந்த வியாபாரத்தில் அன்புக்குரிய சகோதரி அவர் சொல்லுவார்கே இப்படி இன்னாருடைய வேட்டினால உதவியினால சேர்ந்தேன் என்று சொல்லி சொல்லுவோம் நாங்களோ உங்களை கொண்டு போய் தினத்தில தள்ளினோம் நீங்கள் அழிந்து ஒழிந்து போக வேண்டும் இதற்கு பிறகு உங்களுடைய சருத்திரத்தை யாரும் கணிக்க கூடாது என்பதாக ஆனால் நீங்களோ சரித்திரம் படைத்து விட்டீர்கள் எப்படி என்ன ரகசியம் என்று கேட்டார் அலஹி ஆச்சரியமாக பதிவு சொன்னார்கள் ஆச்சரியமாக சொன்னார்கள் சகோதரர்களை பற்றி சொன்னார்கள் இது எனக்கு மட்டும் சொந்தமானது சொன்னாங்க யாருடைய வாழ்க்கையில ரெண்டு அம்சங்கள் இருக்குமோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் அந்த தக்குவாச்சம் பயபக்தி பயபக்தி தக்குவா இல்ல அது ஜிம்மாவில் வச்சு பயக்கியது அல்ல அது மட்டுமல்ல தக்குவா தக்குவான்றது வாழ்க்கை தக்குவான் வாழ்க்கை என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் எங்கிலத்தில் விபத்து கிடைக்கிறார் ஒருவரை பத்தி நான் எப்படி புறம் கேட்பேன் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான் நான் சொரம் பேச மாட்டேன் நான் பொய் பேச மாட்டேன் நான் கோல் செல்ல மாட்டேன் என்னுடைய என்னை நோட்ட விட்டுக் கொண்டே இருக்கிறான் பார்த்துக்கொண்டே இருக்கிறான் என்னை பின்னாலே இருக்கிறான் சொல்லுகிறான் கணவன் மனைவியாக வாழ்றீங்க மனைவி விடயத்தில் அம்மாவைடையாக நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்களோ அந்த பெண்ணுடைய விடயத்தில் அம்மா நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் விடயத்திலும் அண்ணா பயந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரே குடல்வாய் ஜனங்கள் சிலம் இன்றைக்கு மன்னிப்பான விடயத்தில் நாங்கள் ரொம்ப விலகினமாக இருக்கிறோம் வழக்கு வம்பு யாருக்கு மத்தியில் தம்பிக்கும் இடையில வாப்பா மகன் ரெண்டு பேர் வளர்த்து பேசுறாங்க வாப்பா யாரு வாப்பா யாரு குடும்பம் வளர்ப்பார்கள்த்தி பேசுவோம் குடும்ப உறவு என்பது தொழுகைக்கு முன்னால் கடமையாக்கப்பட்ட ஒன்று காலத்துல வணக்க வழிபாடுகள் தொகை முதலாவது சொல்லம்மாக சொத்து பத்து ஆண்டுலகை கடமையாக்கப்பட்டது ஆனால் குடும்பத்தை சேர்ந்து வாழ வேண்டும் குடும்ப உறவுகளை சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயம் நடிப்பம் கிடைத்ததற்கு பிறகு மட்டுமல்ல நெரிசொல்லம் ஜாகிரியா காலத்தில் இருக்கும் பொழுதே அந்த அமலை செய்து வந்தார்கள் அதைத்தான் அன்னை ஹமீர் மாகுசாலா முகாரை கருவிடக்கூடிய விவாதத்தில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார்கள் முதலாவதாக சொல்லுகிறார்கள் சொல்லமாக சொல்லும் இருந்து பயந்தவர்களாக நடுங்கியவர்களாக காய்ச்சல் பிடித்தவராக என்ன நடந்தது என்பதாக நடந்தது எல்லாம் சொன்னார்கள் நான் தண்ணியில இருக்கிறேன் ஒருவர் வந்தார் இப்படி என்னை கட்டிப்பிடித்தார் ார் இந்த குரானுடைய ஆரம்ப வசனங்கள் இறங்கியது பயந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட நாங்கள் இந்த நபிக்கு நாங்கள் இறக்கி வைத்தோம் செல்லம் அந்த புறானை சுமந்தார்கள் ஆரம்பத்தில் பயந்தார்கள் ஆரம்பத்தில் நடிக்கிறார்கள் அங்கு கூறிய சகோதரே தன்னுடைய மனைவி ஹரிஜா உயாந்தா என்ன சொன்ன அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ரப்படைய அம்மா உங்களை ஒரு போல வீணாக்க மாட்டான் வீணாக்க மாட்டான் முதல் வார்த்தை மனைவி சொல்றாங்க மனைவி சொல்றார் கணவனுக்கு உங்களுடைய எங்களுடைய உங்களை ஒரு போன நீணாக்க மாட்டான் ஏன் காரணம் ஏன் காரணம் முதலாவது சொல்லுகிறார் அந்த ஹரிஜர் லசத்தின் ரகம் நீங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றீங்க குடும்பத்தை துண்டித்து வாழவில்லை குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க அண்ணா சொல்லுகிறான் விடயத்தில் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் குடும்ப பிரச்சின இருக்கிறாங்க பிரார்த்தனைகள் செய்யப்படுகிறது அங்க குடும்பத்தை துண்டித்து வாழக்கூடிய ஒருவர் இருப்பார் என்றால் அவருடைய பலாய் முஸ்லிமத்தின் காரணமாக அங்க கூட்டத்துடைய துவா அங்கீகரிக்கப்பட மாட்டார் உறவை சேர்ந்து வாழுவோம் விட்டுக் கொடுத்து வாழுவோம் தவறுகளை மறந்து வாழுவோம் விரும்புகிறேன் துண்டித்து வாழ்வது இப்படிப்பட்ட பாவம் தெரியுமா ஒரு தூண் சில பாவங்களை செய்யக்கூடிய மக்கள் பார்த்த அல்லா இருக்கிறார் அல்லாஹ் இருக்கிறார் கொடுக்கல் வாங்க செய்யக்கூடியவர்கள் வட்டியை அலா என்பதாக நினைத்துக் கொண்டே மக்கள் வட்டியில் இன்னொரு கூட்டம் என்று தெரிந்து கொண்டு அந்த என்ன செய்ய என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா சொல்லுகிறார் இல்ல அவர்கள் விலகி வரவில்லையா அந்த பாவத்துக்கு அவர்கள் சரியான முறையில் சௌபா செய்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளவில்லையா நபியே நாயகனே நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஆயத்தமாக உங்களுடைய எதிரி யாரு தெரியுமா இந்த நாட்டினுடைய அரசாங்கம் அல்ல உங்களை எதிரி யார் தெரியுமா இந்த உலகத்தின் எதிரிகள் அல்ல சொல்லு எதிரியால் நீங்கள் வாருங்கள் நான் உங்களோட யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டிவோர்ஸ் விவாக ரத்துக்கள் பிரச்சினைகள் குடும்ப உறவுகள் إذن الله ورسول ليحمده مردد الله قرآن نصر لقرآن والذين يسلون والذين يقصعون ما أمر الله به أن يوسل الله ياري سيد والمرياء حسنانو ارى ري سيد والمرياء ارى ري سيد والمرياء رب سنهر القرآن அல்ேர்ந்து வாழும்படியாக சொன்னானோ அவர்களை யாரு துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களின் மீது லானத்து அல்மா சகித்துக் கொண்டிருக்கிறார் குளமாக்க எழுதியிருக்கிறாங்க குளமாக்க சில சந்தர்ப்பங்களில் குடும்ப உறவை நான் துண்டித்துக் கொண்டு அதே குரானை நான் ஓதிக்கொண்டு போகிறேன் அந்த குரானுடைய ஓதன்னையே எனக்கு நான் அரசு செய்து கொள்கிறேன் காலத்தில் சிமா முழு குரானையே போய் தொழுகிறார் அவர் அந்த ஆயத் தோதுகிறார் فَالَّذِينَ يَسْيَقْطَعُونَ مَا أَمَرَ اللَّهُ بِهِ أَيُّوْسَلْ وَيُفْتِدُونَ بِالْعَرُمْ إِنْدَ آيَتَّهُوَذِي عَرُ الْعَنَدْتِ تَيِّبْ بَلَدِي نَعَنْقَلُمْ كَيَنْدِ آمِينَ شُلِّ غُرُومِ إِنْدِرُنْ دَالِ عندهم قرية إسلامية صحوظر لئے عندنا بليار لئے نعمة قرية تقول لهم لهم باردو روما نبلي பயரத்திய கொண்டு மட்டும்தான் இந்த பாவத்தை என்ன செய்யுமா இருக்குமோ பயன்தி தக்குவா சொன்னாங்க நல்ல ஞாபகத்தை தக்குவாவுக்கு அடையாள நன்மைகள் கூடுவதல்ல அடையாள நன்மைகள் கூடுவது மட்டுமல்ல தொழுக வந்து விட்டது நோபு வந்து விட்டது ஹஜி வந்து விட்டது ஒப்ரா வந்து விட்டது இது மட்டுமல்ல இது ஒரு பகுதி அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாது அடையாளம் நாங்கள் யோசிக்க வேண்டும் சென்ற வருடம் இருந்த துணை பாவங்களுக்கு நான் சரியான முறையில் சோபா செய்து விட்டேன் எணை பாவங்கள் என்னை விட்டு இல்லாமலாக இருக்கிறது நான் பொய்யை விட்டு வெளியே வந்துவிட்டேனா என்னுடைய செய்கிறது நன்மைகள் கூடியிருக்கிறார் அதை வீர பாவங்கள் குறைந்திருக்கிறது எத்துணை பாவத்துக்கு நாங்கள் சோம்பா செய்திருக்கிறோம் எத்துணை பாவத்துக்கு நாங்கள் ரொப்பிடத்தில் வந்திருக்கிறோம் எத்தனை சுந்தத்தைக்கு முறையாக விதாசுகளை செய்த அம்மாவுடைய நடிக்கை உண்டால் இருந்து ஏ ஆர் சூழல்லாம் சரியாக செய்துவிட்டேன் அவரது சுன்னத்துகளை புரிந்து வந்து தொலைத்துக் கொண்டிருப்பேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தெரியுமா அல்லா பார்த்துக்கொண்டிருக்கிறானே அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறானே இவ்வளவு எல்லா வரலா தன்னதுக்கு பிறகு அழகான குடும்பத்தை தந்திருக்கிறார் அழகான மனைவியை தந்திருக்கிறார் அழகான குழந்தைகளை தந்திருக்கிறார் எல்லாவற்றையும் பிறகும் அந்த ரப்பூக்கு வரக்கூடிய ஒரு உணர்வுக்கு பெயர் பகவான் அவர்களை அந்த பெண்மணி பாவத்தி மக்கமாக இந்த சந்தர்ப்பத்தை பெண்ணில் யோசித்து பார்ப்போம் நீங்க தாழ்த்த நினைச்சுங்க இல்லாமல் போகத்தில கொண்டேத்து போட்டாங்கி போய் அல்லாஹ் அவரை உயர்த்த நாடிவிட்டான் கிணத்திலிருந்த அல்லா ஒருவனை நாடினால் அல்லா சொல்லுகிறான் அரண்மனையில இருந்த சுறாவனை தூக்கி நான் தண்ணீரை நாட்டிவிட்டேன் என்பதாக அவன் தான் உயர்த்தக்கூடியவன் அவன் தான் தாழ்த்தக்கூடியவன் அவனுக்கு உயர்த்தவும் முடியும் அவனுக்கு தாழ்த்தவும் முடியும் பிரபாவிட்ட மக்களுக்கு கொடுப்பான் ஆட்சியை நாடி ஆட்சியை பிடித்து விடுப்பார் அரண்மனையில் என்ன நடக்க போகிறது ஒன்றும் தெரியாது அரண்மனையில் பருவமழை அடைந்து விட்டார்கள் அழகான தோற்றம் வடிவம் கொடுக்கப்பட்டவர் அந்த யூசுப் அலை அவர்களை அவர்களின் அந்த பெண்ணுக்கு ஒரு மோகம் ஒரு அன்பு பிறக்கிறது அலை இஸ்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து கொண்டே இருக்கிறார்களோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அந்த பெண் அந்த ராணி அந்த வீட்டினுடைய அதிமதிக்கு இந்த யூசுபின் மீது ஒரு மோகம் பிறக்கிறது நடக்கத்தாடே செய்யும் இயல்புதானே இது மனித இயல்பு ஒரு ஆணும் ஒரு பெண் ஒரு இடத்தில் இருப்பாங்க மூணாவது நபராக சேர்த்தால் ஒரு அழகான தோட்டம் வடிவமைப்பு கொடுக்கப்பட்ட இந்த யூசு மலைஹிஸ்வரம் அந்த வீட்டுக்குள்ளே வாழுகிறார்கள் அந்த பெண்ணுக்கு ஒரு மோகம் பிறக்கிறது அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை வருகிறது அந்த பெண் சவறான விதத்தில் யூசுகிறார் யூசுவை நாடுகிறார் குடும்பமும் இல்லை அவர்தான் இந்த நிலைமையை யோசித்துள்ள அப்படிப்பட்டவர்களை நிற்கிறாங்க கதவுகளை எல்லாம் மூடிவிட்டாள் அபுவா உளவாக்க கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் படித்து பாருங்கள் அவர்களை நெருங்கி பெடைய கதவு என்று சொல்லி பல வகையான கனவுகள் அங்கே இருந்தது கனவுகளை எல்லாம் மூடிவிட்டால் யூசு அணை அவர்கள் அந்த அறைக்குள்ளே இருக்கிறார்கள் இந்த எிங்க யோசித்து நாங்கள் யோசித்து ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் கனவுகளை கூடிவிட்டு ஒரு வாலிபரை அழைக்கிறான் பார்த்தி பக்கமாக அந்த வாலிபர் என்ன சொல்லுவார் அமுவார் கனவுகளை எல்லாம் கூடிவிட்டால் சாதி அது பேச முடிய அது செய்துதான் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஆக்கி அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை அவ்வாறு எங்கள் உருவாக்கி தராமிருப்பார்கள் அப்பில் இஸ்லாமிய சகோதரர்களே காலம ஆதம் வாழம ஆதம் வாடலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் தேடுகிறேன் இந்த நேற்றினுடைய எஜவான் உங்களுடைய கணவன் எனத்திலிருந்து என்ன தூக்கி அரண்மனையில் வாழ வைத்ததுக்கு பிறகு நான் அவருக்கு துரோகம் செய்ததாண்டு கேட்டார்கள் பயபத்தி பாவச் செய்ளியே வாருங்கள் பாவத்துக்குமா எலை புகார் சரி ஒரு அதி செலவாக்கி செய்ய بعد الحديث انا رياض الصالحينல படிச்ச இந்த ஹதீஸ் பிரியாவுஸ் சாலஹின வீடுகல்ல வாசிங்க அத வாசித்து அத குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துங்க ಅದருக்கு கூடிய அரபு ஹதீஸ்ல பாடம் வாசிங்க சின்ன சின்ன ஹதீஸ்களை அரபில இருந்து கூடிய ஹதீஸ்களை பாடமாக்கிக் கொடுங்கள் கோபம்ளுக்கு வீடுகளில் தொகுத்த கிதாப்புரிய சகோதரர்களே அன்றாட சரியார்களே வியாபாலையில் இருக்கிறது மூணு பேர் பழக்கம் பருவ நாளில் இன்று வரை கிடைக்கொண்டுமே இல்லாம நினைச்சேன் இப்படிப்பட்ட அமல்களை இப்படிப்பட்ட அமல்களை இந்த இந்த நான் யா பிறகு பிறகு பிறகுரிய சகோதரர்களே அந்த அடிப்பில் மூணு பேருக்கிறது அதுல ஒத்தர் யாரு தெரியுமா ஒரு பாவம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் அந்த பாவத்தை செய்வதற்குரிய பணத்தையும் கொடுத்துட்டாரு வசப்படுத்த நேரத்தில் அந்த அந்த பெண் சொல்லுகிறால் பயந்து கொள் இந்த தகுவாவே செய்திப்பித்தார் நடுங்குகிறார் கொடுத்த பணத்தை கூட திருப்பி வாங்கவில்லை வெளியே விட்டார் இதற்கு பெயர் தகுவார் இதற்கு பெயர் பகவார் இது விவரிக்க முடியாது ஒவ்வொருத்தரும் செய்துதான் பார்க்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் செய்து தான் பார்க்க வேண்டும் அல்லாஹ் எந்தவாரை கொண்டே நாங்கள் என்ன பேசி செய்கிறோமோ அந்த தக்குவா உடைய மக்களாக வாழ்க்கையில் பொறுமையா பொறும அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் பொறும செய்வது சிறைந்த முப்பது வருஷம் வாழ்ந்தாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் முப்பது வருஷமாங்க குற்றம் செஞ்சிட்டு சிறைக்கு போனால் கொஞ்சம் உள்ளம் சொல்லும் போ பாவம் செய்தேன் நான் தவறு செய்தேன் தானே நான் உள்ளுக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி கொஞ்சம் நியாயப்படுத்திக் கொள்ளலாம் உள்ளத்தை நியாயப்படுத்திக் கொள்ளலாம் ஆனா யூஸ் வலைத்தலாம் சிறைக்குள்ள போனது குற்றம் செஞ்சு போக இல்லை குற்றம் அவர்கள் சிறைக்கு போனாங்க ஆனால் நிரூபித்தவருக்கு தெரியும் அவர் சுத்தம் செய்யவில்லை என்றுதான் அவசரப்பட தேவையில்லை நிதானத்தை இழக்க மாட்டோம் வறுமையில வாழ்ந்தாலும் கண்டிய வாழ்ந்த வாழ்வோம் கையை நிறுத்துவோம் மட்டும்தான் யாரிடத்திலும் கேட்க மாட்டோம் இந்த கைப்பிடத்தில் போகும் சாம்பார் கூடிய கை மோம் எனக்கு நாங்கள் ஆடம்பரமாக வாழப்படுகிறோம் இன்றைக்கு இந்த நாட்டில் அன்புக்குரிய சோதர்களே சமீபத்தில் யாழ்ப்பாணத்தில் பன்னெண்டு வயசு பிள்ளைகளுக்கு அந்த என்ஜிஓ குடுக்கிறாங்க பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கால் கீழ ஒரு சகோதரர் ஒரு செய்தி எழுதுகிறாரு உலகத்தில் எத்தனையும் ஆயிரக்கணக்கானவர்கள் எங்களுக்கு ஒரு கால் வாங்கி தர மாட்டார்களா என்று கவலைப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களை குழந்தைகள் காலுக்கு போடுறதுக்கு ஷூ வாங்கி தர சொல்றாங்க என்ன ஷூ வேணும் பிராண்டட் ஷூ எவ்வளவு வாங்க காலவிடம் செய்ய செய்யம்மட்டு விளங்கோடம் எனக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் என்ன பலன் இதை நான் பகிர்ந்து கொடுக்க போறேன் இதை மக்களுக்கு கொடுக்க போறேன் மக்களுடைய கண்ணீரை துடைத்து போறேன் மக்களுடைய கஷ்டத்தை நான் இல்லாமக்கோ இல்லாமக்கேன் செலவழிப்போம் இருப்பதை ஒரு கூட்டம் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு போதுவாக்கிக் கொள்வாங்க காசு ஒரு வருஷம் பூர்த்தியாகுமோ அன்றைக்கு அது உங்கள்கிட்ட இருந்தால் நீங்க காசு கொடுக்கவும் இல்ல இன்னொத்த பணத்தை நீங்க நிறைய சொன்னா வாப்பா இட்டா வாப்பட இட்டா ஆரம்பிவிடும் அடைக்கிறதுக்கு மையத்து கன்ஃபோம் ஆகிவிட்டா அந்த நேரத்தில் இருந்து நாலு மக்தினா அதே நேரத்தில் அங்கே ஒரு மையத்து மவுத்தா அவர் பாதித்த அவரிடமிருந்த சொத்துக்கள் அனைத்தும் அனந்தர சொத்தாக மாறிவிடும் அது குரான் சொல்லிவிட்டது ஆங்குள பிள்ளை கச்சின பங்கு பொங்குள பிள்ளை கச்சின பங்கு தாய் தாப்பனைக்கு எச்சன பங்கு மனைவிக்கு எச்சன பங்கு நீங்க கொடுக்கிறது கொடுக்காமல் இருக்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் மார்க்கம் கொடுத்து விட்டது இதை நீங்க பங்கு வச்சு கொடுக்க தேவையில்லை அது வருஷம் பூர்த்தியாகித்தான் இது தான் ஆக இழக்கா என்றுதான் ரெண்டாவது ஒண்ணு இருக்கிறது ரெண்டரை நீளம் என்ற காத்து போக தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தில ஒரு பகுதிய ஒரு பத்து வீதத்தை ஒரு பதினஞ்சு வீதத்தை வரலாந்த வருமானத்தில வரலாந்த தொன்னூத்தி ஏழரை வீதம் எனக்கு இருக்கிறது இரண்டரை வீதம் சரவான தசாசி பைத்தது இன்னும் ஒரு பத்து வீதம் இன்னும் ஒரு பதினஞ்சு வீதம் இன்னும் ஒரு இருபது வீதத்தை நாங்கள் என்னத்தனிமா செய்வோம் பொது வேலைகளுக்காக வேண்டி கொடுப்போம் என்று சொல்லி ஒரு கூட்டம் முன்னுட்டு வருவாங்க சதப்பா கொடுக்கிறதுக்கு தர்மம் செய்வதற்கு அவங்களுக்கு எண்பது வீதத்தை வச்சு கொடுத்தாங்க சொல்றாங்க இந்த கூட்டம் சதப்பா கொடுக்கக்கூடியவர்கள் யாரு சகா வாக்கள் யாரு ஹிமாமி சொல்றாங்க சகா வாக்கள் யாரு வாப்பா நாங்கள் போய் சேர வேண்டும் அந்த இடத்தை நாங்கள் அடைய வேண்டும் அந்த யாரு தெரியுமா தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லத்தையும் கொடுத்துட்டாங்க எல்லத்தையும் கொடுத்துட்டாங்க ஒரு வந்தாரு சாப்பாடு குடுக்கோணும் ஒன்றும் சாவுக்கிறது தான் சாப்பிட வேண்டும் மனைவிக்கு சொல்றாரு நான் சாப்பிட உட்கார்ந்ததுக்கு பிறகு நீ முல்ல வந்து நெருப்ப நுகத்துடுமா அவர் நல்ல சாப்பிடட்டும் அல்லாப்றான் நாயத்திற்கிறான் இருட்டுக்குள்ள இருட்டை படைத்தவன் அவன் சொல்லுகிறான் தனக்கு தேவையான சந்தர்ப்பத்திலும் சண்ட வயிறு பசில வாடு அந்த சந்தர்ப்பத்திலும் மற்ற மக்களுடைய வயிற்றை நிறைத்து நிறைக்கடைத்து இவர்கள் சந்தோஷப்படக்கூடியவர்கள் சொல்றாங்க அந்த இடத்தை நாங்கள் போய் சேர வேண்டும் அந்த இடத்தை நாங்கள் அடைய வேண்டும் அப்பத்தான் இந்த உலகத்தில் உண்மையான சகோதரத்துவம் உண்மையான நேசம் உண்மையான பாசம் உண்மையான ஒன்றை எங்களால் கட்டியெழுப்ப முடியும் அல்லாஹா எங்களுடைய பெற்றோரை குழந்தைகளை பொருந்திக்கொள்வாயா நோயாளிகளுக்கு ஆரோக்கியமான வாழ்வில கடன் இல்லாத வாழ்வியல்கு செல்வத்தில் பாதுகாப்பார் பாதுகாப்பாய் அந்த நாட்டின் முக்கியங்களையும் மாற்று மதத்தை தாழ்ந்த அன்பு சகோதரத்தையும் அந்நியோன்யமாக இரக்கமாக பணிவாக ஒருவர் புரிந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் வாக்கு